திவசமாரம்பராச்சாரியமியமாதியப்பந்தேபரம்ப்பமதிபராலயோ சணமேவிரேஷத்தா ஸிரைரங்கை துஷூபி ரிஷேமேவா இோஸ் சா பூஷா விஷவே அஸ்னேமி ஸ்வதினோஸ்பாந்திஷா சாந்தி ஹரிஹிவோம் ஸ்ரீ குரு நம ஹரிஹிவோ ரெண்டாவது முண்டக ரெண்டாவது கண்டே அதனால இலக்கு குறிக்கோள் அடைக்கணும்னா வில்லுல இருக்கணும் அம்பு இருக்கணும் சோ அந்த அம்பு வந்து எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா ஷார்ப்பா இருக்கணும் கோணல் மானலா இருக்கக்கூடாது அப்புறம் அம்பு எடுத்து பிடி அடிக்க முடியாது அது வில்லில் வைக்கணும் பொருத்தணும் அப்புறம் வில்லு என்ன பண்ணும் நல்லா இழுக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு இழுக்கிறோமோ அவ்வளவு போர்ஸ்ஃபுல்லாக போறோம் சரி இழுத்து வேற எங்கேயாவது பார்த்துட்டு விட்டோம்னா கஷ்டம் அப்ப இலக்கு நோக்கி இருக்கணும் இலக்கு நோக்கி நன்னா இழுத்து அது அடையும் அம்புல இருக்கிற ஒரு விஷயம் அது போல இந்த அம்புன்றது சாதகன் இந்த வில்லு வந்து குரு அண்ட் சாஸ்திரம் சத் மூணு ஒண்ணு தான் ஓகே இந்த அம்பு முதல்ல வந்து வில்லு இருக்கணும் பொருத்தி இருக்கணும் கிளாஸ் நேரத்தில் வேற எங்க இருக்கக்கூடாது அப்படி அர்த்தம் அப்படி இருந்தா தான் அது போய் குறிக்கோளை போய் அடையும் அப்புறம் என்ன பண்ணும் வெறுமனா இருந்தா போறாது வெறும் ஒன்னையா இருந்து அம்பு ஷார்ப் இல்லாம வெறும் அது தேஞ்சி போய் இருந்தா அது இலக்க போய் என்ன பண்ணும் தொட்டுட்டு கீழே விழுந்துடும் அதுல போய் பஞ்ச் ஆகணும் அதனோட ஜாயிண்ட் ஆக கீழே விழுந்துடும் அதெல்லாம் அது ஷார்பா இருக்கணும் ஷார்ப்பா இருந்தா தான் எதுல அடிக்கிறோமோ அதுல போய் பஞ்ச் ஆகும் ஜாயிண்ட் ஆகும் சரி அது மாதிரி ஷார்ப்பா இருக்குங்க அது இப்படி கோண மாநில அது அடிக்க முடியாது அதுவும் நேரா இருக்கணும் அம்பு அந்த இது அப்புறம் கூர்மையா இருக்கணும் வில்ல வைக்கணும் அப்புறம் நல்லா எழுக்கணும் எழுத்து விடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப வில்லுல வைக்கிறது வந்து சத்சங்கம் வகுப்புல கிளாஸ் அட்டன் பண்றது அந்த வளையாம இருக்கிறது வந்து யுவர் த எல்லா விதமான உடம்பு பிராக்டிஸ் இருக்கணும் தகுதி யோகியதா இருக்கணும் அந்த ஷார்ப்னஸ் வந்து சித்த சுத்தி வேணும் ஓகே இழுக்கிறது வந்து எவ்வளவு அவ்வளவு இழுக்கிறீங்களோ அவ்வளவு அவ்வளவு போர்ஸ் வரும் எவ்வளவுக்கு அவ்வளவு பந்த பாசத்துல இருந்து விடுதலை அடைகிறீங்களோ அவளுக்கு அவ்வளவு பிரம்ம நோக்கி போக சும்மா எப்படி அங்கேயே விழுந்துரும் புரியுதுல எவ்வளவுக்கு எவ்வளவு வித்ராயிலிங் வருதோ இந்த லோகத்திலிருந்து இந்த உடம்பு அப்பப்ப உங்களுக்கு பரீட்சை வித்ராயில் பண்றதுக்கு ஆனா கூட திருப்பி நம்ம கட்டினோம் உதைப்பா உதைக்காத புடிச்சுக்கும் திருப்பி அதனால வித்ராய் வைராக்கியம் அந்த வைராகியத்தை பொறுத்து அம்பு வேகமா போகும் எல்லாருக்கும் ப்ராப்ளம் எங்க இருக்கிறது வைராகியம் தான் ஷார்ட்டேஜ் ஓகே வைராக்கியம் தான் அந்த இழுக்கிறது எவ்வளவு எவ்வளவு வைராக்கியம் நம்ம அதாவது புலன்களை நமக்குள்ள இழுத்துக்கிறதுக்கு பேரு இந்த வில்லு இழுக்கிறது எவ்வளவு உங்களை உள் அக நோக்கி போறீங்களோ அதை பொறுத்து நம்ம இந்த விஷயத்தை இந்த சப்ஜெக்ட் மேட்டருக்குள்ளர இன்டீரியரா உள்ளர போக முடியும் முடியாது அதனால அது சித்த சுத்தியோட இருக்கணும் இந்த சித்த சுத்தி மாத்திர அதுக்கு வந்து தாரணா சக்தி இருக்கணும் உபாசன பண்ணிருக்கணும் மெடிடேஷன் பண்ணிருக்கணும் இப்படி எல்லாம் பண்ணி அது வில்ல பொருத்தி அதை விட்டா நேரா ஜீவ பிரம்ம ஐக்கியமாயிடும் ஜீவோ பிரம்மைக்கு நா பரகா ஜீவோ பிரம்மை நா வேற வழியே கிடையாது அது ஆத்மா பிரம்மன் இரண்டரை கலந்துடும் இது உதாரணம் சொன்னது இப்ப அஞ்சாவது மந்திரத்தில் என்ன சொல்றீங்கன்னா முதல் ரெண்டு வரி வந்து பிரம்மத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது பிரம்மன் அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது விளக்கம் பண்ணி மூணாவது வரியை சொல்லி அது நீதான் சொல்லி நாலாவது வரியில் அதனுடைய பிரயோஜனம் சொல்லிடு பியூட்டிஃபுல் மந்திரம் ஓகே அப்படி சொல்றது அதனால முதல் ரெண்டு வரியில பிரம்ம லட்சணம் என்ன டெபினேஷன் எஸ்மின் ஓதம் இந்த ஓதம் அழகான வார்த்தை ஓகே எஸ்மின் எஸ்மின் தனால் எதனால் இங்க பிரம்மத்தினால் இந்த முழு பிரபஞ்சமும் யூனிவர்ஸும் எப்படி இருக்கிறது பரமாத்மாவில தான் இருக்கிறது பரமாத்மாவை சார்ந்துள்ளது பரமாத்மா ஆதாரமாக உள்ளது பேஸ் ஓதம் மீன்ஸ் பேஸ் ஆதாரம் ஓகே ஒன்னு அதிஷ்டானம் அப்படி சொல்லே எல்லாம் ஹோல் பிரபஞ்சம் நாம பார்த்து அனுபவிக்கின்ற ஹோல் பிரபஞ்சமும் எது அதிர்ஷ்டானம் அதுனா பிரம்மன் பரமாத்மா பரமாத்மாவை ஆதாரமாக கொண்டு இந்த ஹோல் பிரபஞ்சம் இருக்கிறது யூனிவர்ஸ் இருக்கிறது ஓகே அந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது அது எக்ஸ்பிளைன் பண்றது தியவு பிருத்திவி அந்தரிட்ச இது போல இல்ல தியவு பிருத்திவினா பூமி உங்களுக்கு தெரிஞ்சதான் பிருத்திவி அந்தரிக்ஷ இது ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள லோகம் ஆக சொர்க்க லோகம் பிருத்திவி இந்த பூமி லோகம் இதுக்கு நடுவில் இருக்கிற லோகத்துக்கு பேரு அந்தரிக்ஷம் ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ளது தியவ் ஸ்வஹா ஓகே பிருத்திவி பூஹு அந்தரிக்ஷம் புவகா சேத் சொன்ன ஓம் பூஹு புவகா ஸ்வகா சேத் சொன்ன ஓம் பூர் ஓம் பூர்வ சுவகன திரைலோகம் திரைலோகம் இன்டிக்கேஷன் ஈரேழு பதினான்கு லோகம் ஈரேழு பதினான்கு இண்டிகேஷன் ஹோல் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் அனைத்து பிரபஞ்சமும் இருக்கிறது எஸ்மின் தவ் பிரத்வி அந்தரிஷ ஓதம் இந்த பிரம்மன்ல ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது ஓகே அதிஷ்டானமாக இருக்கிறது இந்த பிரம்மன் தான் அதுக்கெல்லாம் இருக்கிறது அப்ப எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வேர்ல்டு முழுக்க பிரமந்த ஆதாரம் அதாவது சமஷ்டி காஸ்மிக்கு டோட்டலா எதுல இருக்கிறது பிரம்மத்தில் ஆதாரமாக இருக்கிறது நாட் ஓன்லி எக்ஸ்டர்னல் வேர்ல்டு இன்டர்னல் வேர்ல்டு ஆல்சோ பிரம்மத்தை தான் பேஸ் பண்ணிருக்கிறது ஓகே இன்டர்னல் வேர்ல்டு எது மனகா சர்வைஹி பிராணைகி சக சக சகலபாடி சகல பாடினா என்ன தெரியுமா உங்களுக்கு அவர் சகல பாடின்னு பழைய காலத்துல சொல்லுவாங்க இன்னும் கூட சில ரிலேஷன் இருக்கும் சக அது சேர்ந்தது இன்னும் மற்றவை எல்லாம் மனசு சர்வைஹி மனஹா மனசுன்றது அந்த மைண்ட் மனசு புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் பிராணகி பிராணகா சமானா உதானஹா சோ உதானா அபானா வியானா பஞ்ச பிராணகி ஓகே இது மனன் பிராணன்றது இண்டிகேஷன் என்ன இன்டர்னல் வேர்ல்டு ஓகே இன்னர் வேர்ல்டு அதாவது வியஸ்டி முன்னாடி சொன்னது சமஸ்டி காஸ்மிக் வஷ்டி சொன்னது மைக்ரோசம் மேக்ரோசம் மைக்ரோசம் இது எல்லாம் எதில் சேர்ந்தது அப்படின்னா பிரம்மத்தை சார்ந்திருக்கிறது சமஸ்டி வியஸ்டி அதி தெய்வம் ஆத்தியாத்மிகம் அப்படி சொல்லலாம் அல்லது எக்ஸ்டர்னல் World ஆர் இன்டர்னல் அண்ட் இன்டர்னல் World. ஓகே உள் வெளி பிரபஞ்சம் வெளி பிரபஞ்சம் அண்ட் உள் பிரபஞ்சம் இந்த பிரம்மத்தை ஆதாரமாக உள்ளது பிரம்மத்தில் தான் அவைகள் இருக்கின்றன அப்படி சொல்றோம் ஓகே அப்போ இது எப்படி இருக்கிறது அப்படினா, இந்த வேவ் வேவ் அலை இருக்கு இல்லையா இந்த சமுத்திரம் வாட்டோ இந்த ஒவ்வொரு அலைய எதுல வந்து அதிஷ்டானமாக இருக்கிறது அந்த சமுதிரத்தில் இருக்கிற வாட்டர்ல ஆதாரமாக இருக்கிறது அதனால ஆதாரம் வந்து தண்ணீர் ஓகே ஒவ்வொரு ஒவ்வொரு பானையும் களிமண்ணை ஆதாரமாக கொண்டது ஓகே அப்படின்னா என்ன சொல்றோம்னா அலை இல்லாம தண்ணீர் இருக்க முடியும் தண்ணீர் இல்லாம அலை இருக்க முடியாது கலிமன் இல்லாம பானை இருக்க முடியாது பானை இல்லாம கலிமன் இருக்க முடியும் இல்லையா இது புரிஞ்சதுல இதுல இருந்து உபனிஷத்து எல்லாத்துக்கும் ஆதாரம் பிரம்மன் ஓகே இன்னர் அண்ட் அவுட்டர் அப்போ இந்த வேர்ல்ட் உண்மையிலே சப்டன் சத்தியம் பிரம்மன் அதனால ஓ மைடியர் சிஷ்யா ஸ்டூடெண்ட் நான் சொல்றத கேள் தம் ஆத்மானம் ஜானத தம் ஆத்மானம் ஜானத ஓகே உள் பிரபஞ்சம் வெளி பிரபஞ்சம் அதுக்கு ஆதாரமாக இருக்க அந்த பிரம்மன் அந்த பிரம்மன் யாரு தெரியுமா ஆத்மானம் ஜானத அந்த ஆத்மா ஆத்மாவாக இருக்கிறது ஓ ஆத்மா இருக்கா இருந்துட்டு போட்டமே அந்த புவர் ஆத்மா நீ தான் புரியட்தான் நீ தான் அப்போ என்ன சொல்ல வரே என்டயர் யூனிவர்ஸ் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் அது எல்லாமே என்னை சார்ந்திருக்கிறது புரியதான் என்னை சார்ந்திருக்கிறது நான் தான் அதிஷ்டானம் இந்த யூனிவர்ஸ் இல்லாம என்னால் இருக்க முடியும் இல்லாம ய யூனிவர்ஸ் இருக்க முடியாது என்ன அங்கதான் இடிக்கிறதோடு அதனால ஜகத் இல்லாம நீ இருக்கலாம் அதாவது சைத்தன்யம் இருக்கலாம் சைத்தன்யம் இல்லாம ஜகத் இருக்க முடியாது இப்ப கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கும் ஏன்னா நம்ம தான் சைத்தன்யம் வேற ஒண்ணு ஆப்ஜெக்டா வச்சு வச்சிருக்கோமே நான் வேற சைத்தன்ய கான்சியஸ் வேற அப்படின்னு சைத்தன்யம் தான் கான்சியஸ் கான்சியஸ் தான் நான் ஓகே அதனால ஜ அது நிறைய இல்ல ஏக்கமாக இருக்கிறது அந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா ஜானத்தை அறிந்து கொள்ளக் பண்ணணும் தெரியுமோ அது ஏக்க ஜான நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மினி ஆத்மா ஆத்மா பலது ஜீவாக்கள் பலது சாங்கியா யோகா அவங்களுக்கு வந்து தனித்தனி ஆத்மா எதுக்கு கன்ஃபியூஸ் நீ தனியா ஆத்மா வச்சுக்கும் நீ தனியா ஆத்மா அந்த பெரியவர் மாதிரி கிராமத்துல அவர் வந்து பெரிய அல்லது தொண்ணூறு வயசு அவர் பெரியவர் கொண்டு போய் நல்லா சரி அப்பா சொட்டு கூட்டிட்டு போன அவன் போட்டு உட்கார வச்சுட்டான் அது வந்து என்ன அம்பி இங்கவா ஏன் ஒரே பாலுக்கு இப்படி சண்டை போட்டு இருக்கான் நமக்குதான் நிறைய சொத்து இருக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு பால் கூடு எல்லாம் தனித்தனி ஆடிட்டு போட்டோமே எதுக்கு சண்டை போடுறான் மூங்கெல்லாம் பாரு மொத்தலாம் பாரு இப்படி ஏன் சண்டை போட்டு இருக்கான் சொன்னாரு கவலைப்படாதப்பா நீ சொல்லிட்டே நான் வந்து முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் கொடுக்குறேன் நீ இப்ப சொமா அப்படி பாருக்க முடியாது அது போல இந்த பாலர்கள் சாங்கியர்கள் யோகியர்கள்லாம் தனித்தனி ஆத்மா அது வந்து யோகத்துல போட்டீங்கன்னு வச்சுங்க ஆத்மா பிரஷ் பண்ணணும் ஆத்மாவுக்கு அசுத்தம் அதனால பிரஷ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்குவார்டர்ஸ் எங்க இருக்கிறது மவுண்ட் அபுக் அங்க போய் உட்கார்ந்து என்ன கூட கூப்பிட்டாங்க நீங்க அதிர்ஷ்டவசமா அப்பவே புரிஞ்சு இருக்கிறது குரூப் வெரி டிசிப்ளின் அடிக்க மாட்டாங்க வெரி சீரியஸ் பீப்புள் ஓகே அதனால தம் ஏவ ஏக்கம் ஆத்மானும் ஞானத்த அந்த ஒன்றாக உள்ள பிரம்மன் ஆத்மாவாக இருக்கிறது எப்படிப்பட்ட ஆத்மா ஏக்க ஆத்மாவாக இருக்கிறதுப்பல பல ஆத்மா இல்லை ஓகே அதனால துவைத்தம் விசிஷ்டா துவைத்தம் அத்வைத்தம் என்ன டிஃபரெண்ட் துவைத்தில பல ஜீவாக்கள் ஓகே ஜீவர்கள் பலது அது மாத்திர பரமாத்மாவும் சம்பந்தம் கிடையாது இது அத்வைத்தம் விசிஷ்டா துவைத்தம் ஜீர்கள் பலது ஆனா பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற கிடையாது பார்ட் ஆப் த பரமாத்மா ஜீவாத்மா அதாவது பரமாத்மா ஒரு பகுதி தான் ஜீவாத்மா ஓகே ஆனா ஜீவாத்மா தனித்தனி ஜீவாத்மா தனித்தனி ஜீவாத்மா அது பரமாத்மா ஒரு பகுதி ஓகே சமுத்திரத்தினுடைய ஒரு பகுதி தான் அலைங்களா முதல் அவன் சாங்கியர்கள் யோகியர்கள் அப்புறம் துவைத்தி அவங்கெல்லாம் சொல்றது வந்து ஜீவா தனித்தனி அலை எல்லாம் தனித்தனி சமுதிரம் தனி கிளியர் தனி விசிஷ்டா துவை அது எப்படி சமுதிரம் இல்லாம அலை இருக்க முடியுமா அதனால அலை இல்லாம சமுதிரம் இருக்க முடியும் அதனால அலைகள் கண்ணுலயே பாக்குறல்ல அலை நிறைய இருக்கிறது சமுதிரம் ஒன்னா இருக்கிறது அதனால சமுதிரத்துடன் ஒரு பகுதி அலை அலைகள் பலது இது விசிஷ்டாத்வைத்தம் சரி உங்க அத்வைதம் என்ன சொல்றது அப்படின்னா ஜீவாத்மா ஒண்ணு அந்த ஜீவாத்மா தான் பரமாத்மா ரெண்டும் வேறு வேறு அல்ல ஓகே அப்ப ஜீவாத்மா பரமாத்மா வேறு வேறு அல்ல ஏக்கம் அதாவது அலை வேறு சமுத்திரம் வேறு அல்ல அலையில் இருப்பதும் சமுத்திரத்திலும் இருப்பதும் தண்ணீர் ஏக்க வாட்டர் ஏக்க ஜலம் ஆனா மெனி அலைகள் இருக்கிறது அதெல்லாம் சேர்ந்த சமுத்திரம் இருக்கிறது எல்லாமே ஒண்ணுதான் ஜீவாத்மா ஏக்கம் நாட் பல ஏன்னா ஒவ்வொரு அலையிலையும் இருக்கிறது தண்ணீர் தான் இருக்கிறது ஜீவாத்மா ஒண்ணு அந்த ஜீவாத்மா பரமாத்மா ஓகே அதனால ஜீவாத்மா முதல்ல நாம டிரைவ் பண்ண வேண்டியது ஜீவாத்மா ஒண்ணுதான் நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறு இல்லை நோக்கியா நோக்கியா கலியாட்டம் ஓகே போன் பண்ணி பார் எல்லாம் ஒன்னா மாதிரிதான் இருக்கும் ஒன்னா மாதிரி உன்ன மாதிரியா இருக்கும் அதனால செகண்ட் ஜீவாத்மா பரமாத்மா வேறு வேறு அல்ல அது பகுதியும் அல்ல ஓகே ஏன்னா ரெண்டு ஒண்ணு தான் ஜீாத்மா தான் பரமாத்மா பரமாத்மா தான் ஜீவாத்மா நீ தான் அந்த பரமாத்மா இப்படி டிக்ளர் பண்றது உபநிஷத்து சொல்றது உபநிஷத்தா பிரமாணம் பிரமாணத்தப்படி செய்யணும் இப்ப இது என்னுடைய இது மஞ்சள் கலர்னு எது டிரைவ் பண்றது கண்ணு தான் பிரமாணம் ஓகே நீங்க விரும்பலாம் இது ப்ளூ அப்படி சொல்லலாம் இன்டர்பிரேட் பண்ணலாம் நோ அதுக்கு சான்ஸ் கிடையாது பிரமாண ஜன்யம் எதிர்கதில் வரத ஒதுனா என்னெல் வருதோ அந்த ஸ்மெல் வரும் மூக்கு வந்து அது பிரமாணம் எனக்கு வரக்கூடாது பிரமாணத்துல ஞானத்தில் கிடையாது கர்மத்தில் போலாம் அவாய்ட் பண்ணலாம் இல்ல அப்படி சுத்திட்டு வரலாம் கர்மத்தில் வந்து சாய்ஸ் உண்டு கிடையாது அவர் அந்த நிலவில் வைக்கும் போது ஹோல் ஹியூமனிட்டியினுடைய ஹியூஜ் சக்சஸ் அது நாட் ஆர்டினரி ஸ்டெப் அந்த சின்ன ஸ்டெப் இருக்க ஹியூமன் ஸ்டெப் மொத்த ஹியூமனிட்டினுடைய பிக் ஸ்டெப் அது இந்த சின்ன சேஞ்ச் the ஜீவாத்மா பரமாத்மா இந்த விஷன் சேஞ்ச் என்டயர் திங் சம்சாரம் போயிடும் அதனால இது இதுக்கு இது அசம்பிளேஷன் பண்ணணும் இந்த விஷயத்தை வந்து ஜீரணம் ஆகணும் இந்த விஷயமா ஆகணும் நம்ம அதுக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை இந்த விஷயத்தை நான் ஓனர்ஷிப் ஆகணும் இப்ப எப்படி இருக்கிறது அது அந்நியமா இருக்கிறது பாரின் மாதிரி இருக்கிறது இப்ப வந்து நம்ம பாடியில வந்து சிசரை வச்சு தச்சுட்டான்னு வச்சுக்கோ அது குட்ஸ் பாடிக்கு என்ன செய்யணும் நிதித்தியாசனம் பண்றது தவிர வேற வழி இல்ல ஓகே நிதித்தியாசனம் என்ன ஊறுகாய் ஊறுகாய் என்ன பண்ணுவான் அந்த ஊறுகாய ரெட் கலர்ல ஒரு வாட்டர் இருக்கும் ஆயில் போட்டு இல்லையா ரெட் கலர்ல பண்ணுவா போட்டு ஒரு கலர் உள்ள ஊரின் இருக்கும் ஓகே ஊர்துவ மேல அந்த ஊறுகாய்க்கு மேல அந்த ரெட் ஆயில் இருக்கும் அடகா ஊறுகாய் கீழே ஆயில் இருக்கும் தட்சிண பக்ஷா அந்த ரெட் இருக்கும் வாம பக்ஷா அந்த ஊருகாய் அதுக்கு நடுவில் அது ஊறி ஊறி ஊறி ஊறி ஊறுகின்ற காய் தான் ஊரு வினைத்தொகை ஊரும் காய் ஊருகின்ற ஊருகும் காய் அதனால வினைத்தொகை படிச்சிருக்கலாம் ரெண்டு மார்க்ல வரும் அதை விட்டுருப்பீங்க அதனால இந்த நிதித்தியாசன இந்த என்வரன்மெண்ட்லேயே இருக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு போனா அது டைலூட் ஆயிடும் அதுக்காக இப்போ சப்தாகம் வச்சிருக்கிறது நம்பர் ஒன் நம்பர் டூ இதை என்ன பண்ணணும் இதை கண்டினியூ பண்ணணும் இவர் மைண்ட் அதை பத்தியே சிந்திக்கணும் தற்சித்தனம் தற்கதனம் தத் பிரபோதனம் நினைக்கணும் அதே வாழ்க்கையாகணும் அப்ப என்ன பண்ணும் புரிய இருந்தா கூட அவசரத்தில் காது கொடுக்கற மாதிரி ஆள் இருந்தாச்சு அவகிட்ட காஃபி சூடா குடுத்துட்டீங்கன்னா குடிக்க முடியாது கட கட சொல்லுங்க வேற வழியில் கேட்டுதான் காபி கொடுத்து குடிக்க முடியாது என்ன சொன்னார் தெரியுமில இதெல்லாம் சொன்னாரு அந்த பக்கம் நகர முடியாது காபி கொடுத்துருக்கு கையில டெக்னிக் ஏதோ டெக்னிக் பண்ணுங்க அப்புறம் எம்பி த்ரீ வேற கொடுத்துருக்காது அதெல்லாம் போட்டு கேளுங்க ஓகே சத்சங்கத்துல இருக்கணும் இதெல்லாம் பண்ணினா தான் என்ன தெரியுதுன்னா வேர்ல அந்த இருக்க டாக்கு அதை குறைச்சுக்கிட்டே வரணும் உலகாயுதம் பேசுறதெல்லாம் குறைச்சிட்டு வரும் உலக விவகாரத்துல குறைச்சி பழகணும் அனாத்மா விவகாரத்துல குறைச்சு பழகணும் ஓகே அதனால எப்படி பண்ண முதல்ல நானா அந்த பிரஷர் இருக்கும் மைண்ட்ல ஒரு பிரஷர் இருக்கும் பாருகிட்ட பேசி தொலைக்கணும் யாரும் பேசலன்னா கதவை தட்டி போய் பேசிட்டு வரும் மாமி சும்மாதான் எப்படி இருக்கீங்க உன் மாட்டு பொண்ணு வந்துட்டு போனா போல இருக்க அதுல இருந்து ஆரம்பிப்பா அவளா இவளால தாங்க முடியல வீட்டுல எடுத்த வீட்டு கதவை தொட்டி அவகிட்ட அவளையும் நம்ம துஷங்களை பண்ணிடணும் நீ மாத்திரம் என்ன தனியா இருக்க முதல்ல என்ன பண்ண நானா போய் பேசறத நிறுத்தணும் இப்படி கதவை தட்டி என்கிட்ட வந்து பேசுறாங்க அப்ப வந்து ஈடு கொடுத்து பேசுவோம் சமமா பேசுவோம் அதை குறைக்கணும் அப்புறம் இதெல்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன் மூணாவது என்ன செய்யணும்னா அப்படி பேச வரும்போது சமமா பேசாம அவங்க பேசுறது மாத்திரம் வேற வழியில பிராரப்தம் சொல்லிட்டு கேட்டுக்கணும் நாலாவது விஷயம் அவங்க என்ன பண்ண கிளாஸ்ல கேட்ட பாரு சம்பந்தம் இல்லாம பேசிட்டாரு நிதித்யாசன என்ன தெரியுமா உங்களுக்கு சிரமணம் தெரியுமா அடுத்த தடவை நம்ம பக்கமே தலை வச்சு போடு டெக்னிக் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடும் நம்ம கிட்ட வரா இந்த வம்பு அடிக்கிற ஆள் எல்லாம் குறைஞ்சு போயிடும் அதனால இப்ப சப்போஸ் ஒரு மணி நேரம் நீ MP3 தெரிய கொடுத்துருக்க எல்லாருக்கும் அதை போட்டு கேட்டேன்னு வச்சுக்கோ ஒன் hour ஒன் hour கேட்டா என்ன ஆகும் ஒன் அவர் அனாத்மா விஷயம் பேசுறதுல இருந்து எஸ்கேப் ஆகிறோம்னு அர்த்தம் கரெக்டா ஒன் அவர் நம்ம வந்து கன்சியூம் பண்ணிருக்கோம் வேதாந்தத்துக்காக ஒன் hour வந்து வெளியில பேசறத வெளியில கான்ட்ராக்ட விட்டுட்டோம் அது இந்த சீடியில் முதல்ல புரியிடுதோ புரியலையோ ஒன் அந்த அனாத்மா இருந்து விடுதலை ஆயிட்டோம் ஆத்மா விஷயம் விவகாரத்துல அதுக்கு முந்தின வருஷம் தாமரை பாக்க போனோம் அதுல பெரியவங்களாம் வந்துட்டாங்க சில பெரியவங்களாம் கதவை தட்டி அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட யங்ஸ்டர்ஸ் நல்லா இருக்காங்க இவரு போய் பேசி பசங்களே தூங்க உள்ள அப்படி பண்ணிட்டாங்க அதுக்கு ஆசிட்ட இந்த அபூர்வமா இருக்கும சிந்தன திந்தனம் தற்கதனம் தத் பிரபோதனம் இது அங்க பிரதர்ஷனமா தாமரை பக்கத்தில் தெரிஞ்சது சாப்பிடற இடத்துல நிற்கும் போது எல்லாமே வந்து ஓகே சாம்பாரின் சாம்பார் மோரின் மோரு பே வந்து பார்த்தினா இருந்தது போயிட்டா சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கணும் அனாத்மா விஷயத்தை பேசறதில்லை அப்படின்னு முடிவு பண்ணணும் ஓகே நீங்க முடிவு பண்ண போறாது இன்னொரு ஆள் வந்து நம்ம கிட்ட வந்து பேசும் பேசுறதுக்கு ஆள் இருக்க அங்க அதுல ஒரு பத்தி இருக்கு மூணாவது கூட கிடைக்காது இருக்கு காதல என்ன வலிக்கிற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி பண்ண இன்சல் பண்ண போயிடுவா கேம்ப் பேசறது நான் சுக்கம் அந்த இடத்துல இருந்து வந்தேன் நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார் முக்கியமான நாகர்கோவில் கூப்பிடுற உள்ள கூட்டார எனக்குதான் வம்பு உள்ள போய் உட்காந்துட்டாரு அது போல நம்ம கேம்ப்ல மாட்டிக்கிட்டு யாராவது ஒருத்தர் போகும்போது ஏ வரேங்கே டிக்ளேர் பண்ணி சொல்லிட்டேன் அதனால அவங்களுக்கு தெரியும் நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க அதனால அட்லீஸ்ட் அந்த கேம் கூட்டிட்டு போற நேரத்திலாவது ஆத்மா சிந்தனையா நமக்கு இங்க வரும்போது பேச முடியாது ஆபீஸ்ல வெளியில பேசிட்டு இருந்தா ஆயிடும் ஏழு நாட்கள் இருக்கு போட்டு கேட்கறது ஒரு மணி நேரம் ஏழு எட்டு இருபத்தி நாலு நீங்க போட்டுக்கோங்க கணக்கு அதுல வந்து கிளாசஸ் எல்லாம் பண்றோம் அதை தவிர ஒரு மணி நேரம் அதுக்கு ஒரு சாப விமோக்ஷனும் கொடுக்கறது எதுக்கு அந்த சிடிக்கு அப்படி சொல்ல ஒரு மணி அப்படி பண்ணா இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் இப்படிதான் இப்படி ஒண்ணு பண்ணணும் பண்ணிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் நமக்கு யாரு கிளாஸ்மேட் இருக்காங்களோ அவங்களோட கொஞ்சம் பேசணும் எதை பத்தி பேசணும் இந்த சப்ஜெக்ட் பத்தி பேசணும் நாங்க இந்த ஸ்டடீஸ்காக போவோம் எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸ்டடீஸ் ஸ்டடீஸ் தவிர இதெல்லாம் நடக்கும் இந்த நைட் பேசுவா பாரு குழந்தைக்கு மேல என்ன படிச்சுட்டு இருக்கு அப்பப்ப வந்துடும் ஒன்னும் நடக்காது நாலு அஞ்சு மணி நேரத்தில் தெரியும் ஐடியால இருக்கும் அதனால அப்படி ஆகிடக்கூடாது இந்த ஸ்டடிஸ் இதுக்கு பேர் நிதித்தியாசனம் நிதித்தியாசனம் தத் சிந்தனம் தத் கதன் அதாவது வேதாந்த என்வரன்மெண்ட்லயே நம்ம மைண்டை கொண்டு போறதுக்கு அதனால குரு வாச்ச என்ன சொல்றாரு குரு அந்நாகா வாசாகா விமுச்சதே அந்நாகா வேதாந்திற்கு வேறாக சத்து விஷயத்திற்கு வேறாக எந்த விஷயம் வாச்சகா ஸ்பீச் பேச்சு அரட்டை விமுச்சதே விடுவீர்களாக உபனிஷத் சொல்றது நான் நான் சொல்றேன் இவ்வளவு நேரம் உபனிஷத் சொல்றத நான் சொல்லிட்டு இருக்கேன் கதை அனாத்மா பேசமான பேச்சுகளை அக்கப்பூர் அடிக்கட்ட அறவே நிறுத்தணும் டிவி டிராமா சினிமாவில் வந்த கதாபாத்திரங்களை பத்தி பேசவே படாது கேட்கவேப்படாது ரெண்டும் இருக்கணும் பேசவும் ஊர் கதை அளக்க கூடாது நம்மளுடைய டாக்ல முதல்ல பேசக்கூடாது மாய தொடர்ந்து சில பேர் கமாவே கிடையாது நிறுத்தும் போது வார்த்தை சொல்லிட்டு வந்து நமக்கே சில சங்கடம் ரோட்லயே வச்சு பேசுவாக்கே உங்களுக்கு எப்படி இருக்கும் கஷ்டம் தான் அதனால வேதாந்த உள்ள போயிருக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ பேச்சு குறைஞ்சிருக்கு இப்ப பேச்சு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வேதாந்தம் போகல வேதாந்தம் போயிருக்கு வேதாந்தா பேசறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் பேசுறதுக்கு கிடைச்சிருக்கு ஓகே அதனால ஏஷகா அமிர்தஸ்யது கிட்ட சொன்னாரு ஜீவன் முக்தி ஆகிறதுக்கு இதுதான் வழி சேதுகு பிரிட்ஜ் எது ஏஷகா ஏஷகனா அசதோமா சத்கமய தமசோமா ஜோதீர்க்கமய மிருத்தியோர்மா அமிர்தம் கமைய அந்த அமிர்தத்துக்கிட்டு போறதுக்கு வழி இது ஒண்ணுதான் வழி அதாவது அலர்ட் லைஃப் அலர்ட் லைஃப் லீட் டு ஜீவன் முக்தி ஏஷகா ஏஷகனா ஞான சோ இது மாத்திர பத்தி நம்ம பேசுறது சோ அமிர்தஸ்ய அந்த அமிர்தத் நிலைக்கு ஜீவன் முக்த நிலைக்கு மன நிறைவு நிலைக்கு மனசாந்தி நிலைக்கு இட்டு போகும் எது சேது மீன்ஸ் பிரிட்ஜு ஆறு இருக்கணும் இல்லையா தண்ணி இருக்கணும் சம்சாரத்திலிருந்து நம்மள இட்டு போகும் ஓகே சம்சாரத்திலிருந்து நம்மள இந்த சம்சார கரையை கடக்கிறதுக்கு சம்சாரத்தை கடக்கிறதுக்கு இது பிரிட்ஜா இருக்கிறது மீன்ஸா இருக்கிறது எது இந்த ஒரு வாக்குஷ்டா இருக்கிறதுக்கு சரியா பண்ண பேச்சு குறைச்சா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் அதனால பேச்சு குறைச்சி பழகணும் சொல்றது அப்ப அமிர்தஸ்ய ஹேத்துகு முக்திக்கு இது பாலம் ஜீவன் முக்திக்கு இது ஒரு பாலமாக அமையிறது அதன சிஷ்யா இனிமே கண்ட இடத்துல பேசாத டீச்சர் பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாரு அன்யாக வாச்சகா விமுஞ்சதே அமிருத ஏஷ சேது இதுல அதுக்கப்புறம் இந்த அமிருதமாக இருக்கிற இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது அதை பத்தி அடுத்த மந்திரம் சொல்றது ஆறாவது மந்திரம் ஆராய்வ இவ ரதானபோ சம்ஹதா எத்ர அராயவர்தோத்தியாட் சோ அந்தஸ்ரே பகூத்தனமிய மசாத் சேம் டாபிக் தான் சோ குரு சிஷியனுக்கு திரும்பவும் எம்பசைஸ் பண்றார் ஆத்மா எப்படிப்பட்டது டிஃபைன் பண்ற ஆத்மா எங்க இருக்கிறது எந்த இடத்துல இருக்கிறது அந்த ஆத்மா வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் வந்து டிஃபைன் பண்றார் ஓகே சோ பியூட்டிஃபுல்லா சொல்றாரு முதல்ல ரெண்டு வரி வந்து ஆத்மாவோட டிஃபைன் பண்றது ஓகே ஆத்மா எப்படி இருக்கிறதுன்னு கூறாரு எப்படி இருக்கிறதா ஆத்மா மனசுக்குள்ள இருக்க சாட்சி சைத்தன்யமாக இருக்கிறது விட்னஸ் ஆஃப் கான்சியஸ் ஓகே சாட்சி அது விட்னஸ் கான்சியஸா இருக்கிறது அது எங்க இருக்கிறது மனசுக்குள்ள இருக்கிறது ஓகே மனசுக்குள்ள எப்படி அந்த சாட்சியா பங்கன் பண்றது எண்ணங்களாக இருக்கிறது எண்ணங்களா விறத்தியாக இருக்கிறது ஒவ்வொரு தாட் வர்றதுக்கு இந்த ஆத்ம சைத்தன்யம் தான் காரணம் ஓகே அதனால கான்சியஸ் தான் காரணம் வித்சிய கரெக்டா வித்தௌ கான்சிய குரு என்ன சொல்றாரு ஆத்மாவானது சாட்சி சைத்தன்யம் ஆத்மாவானது சாட்சி சைத்தன்யம் அந்த சாட்சி சைத்தன்யம் எண்ணங்களை வெளிப்படுத்துகிறது ஒவ்வொரு தாட்டையும் இலியூமினேட் பண்றது பிரகாசப்படுத்துறது வெளிப்படுத்துறது எதுனா ஆத்ம சைத்தன்யம் கான்சியஸ் ஓகே அதனால இப்ப வந்து சுத்துறதுன்னா எதனால சுத்துறது தானா சுத்தாது ஓகே இந்த சுத்துறதுல இருந்து கரண்ட் இருக்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும் வித்வுட் கரண்ட் சுத்தாது சுத்தாம கரண்ட் இருக்க முடியும் புரிஞ்சுக்கோங்க இல்லையா ஓகே கரண்ட் இல்லாமல் அதனால ஒவ்வொரு தாட்டுக்கு காரணம் கான்சியஸ்னஸ் அப்ப மனதில் இருக்க விற்பி விற்பி இல்லைன்னா மனசில் இருக்க ஒரு விற்தியும் இல்லைன்னு வச்சுக்கோ எண்ணங்களே இல்ல அப்ப கான்சியஸ் இருக்கா இல்லையா எண்ணங்களே இல்ல மனசுக்குள்ள கம்ப்ளீட்டா தாட்ல ஸ்டேட் கான்சியஸ் இருக்காங்க எப்படி எப்படி இருக்கு எனக்கு தாட் இல்லேன்னு சொல்றதுக்கு கான்சியஸ் வேணும் தான் வித்வுட் கான்சியஸ் நோ எக்ஸ்பிரஸ் அதனால விற்பி இல்லாம கூட கான்சியஸ் இருக்க முடியும் ஓகே சைத்தன்யம் இருக்க முடியும் பட் சைத்தன்யம் இல்லாம விற்பி இருக்க முடியாது தாட்ஸ் இருக்க முடியாது ஓகே இது நல்லா மனசுல போதுங்க apo awareness is not thought the illumins arrival of thoughts the illumins presence of thoughts the illumins departure of thoughts also correct okay enangal varuvatharkum enangal povatharkum enangala present pandrathukum irukkirathu consciousness okay atmachaitanyam adu sakshi witness witness chai சைத்தன்யம் சொல்றது காரணம் என்ன கான்சியஸ் தாட் கிடையாது தாட்டு வர்றதுக்கு கான்சியஸ் தான் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ மனசு இந்த மனசு இருக்கு அந்த மனசு இருக்கிற இடம் எது இல்லையா மனசு என்கிட்ட ஒரு அம்மா டாக்டர் அம்மா வந்து கேட்டாங்க யாருக்கிட்ட கேட்கறது அதனால மனசு எங்க இருக்கு மனசோட இடம் தெரிஞ்சுன்னா பலார் பலாருன்னு ஒரு அரை விடலாம் அதாவது காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நமக்கு படுத்துருது சில குழந்தைங்க படுத்தோம் சும்மா இருக்காது அரை நிமிஷம் படுத்தோம் அந்த மாதிரி எல்லாத்தையும் விட படுத்துறது இந்த மைண்டு சும்மா இருக்காது அரை செகண்ட் அதனால அந்த மனசு எங்க இருக்கிறது இல்லையா அந்த மனசோட இடத்துக்கு பேரு இருப்பிடத்துக்கு பேர் இருப்பிடத்துக்கு பேரு கோலகம்னு பேரு கோலகம் ஓகே அந்த கோலகம் எங்க இருக்கிறது மனசோட கோலகம் எங்க இருக்கு சப்ஜெக்ட் சோர்ஸ் ஓகே அது வந்து பிசிக்கல் சயின்ஸ் பயாலஜியா இருக்கட்டும் எனி சைன்ஸ் எல்லாத்தையும் டீல் பண்றது தாங்க முடியாத வேதனை வலிக்கிறது இங்கதான் வலிக்கும் உமஸ்கார செகண்டரி நமக்கு கோலகம் மனசோட இடம் அதுதான் இருக்கிறது அதனால மைண்டோட ஹெட் எங்க இருக்கிறது மைண்டோட ஹெட் வந்து ஹிருதயம் ஓகே அது வந்து ஜ அவன் ஊர் சுத்தி விழிப்பு நிலையில ஊரெல்லாம் என்ன ஆகிடும் எல்லா இடத்துலையும் சுற்றி திருப்பி அடங்கிடும் கூட்டுக்குள்ள போய் அடங்கிடும் அது போல மைண்ட் சுஷுப்தியில எப்படி இருக்கிறது சன்மாத்திர கரணோபசம் சுசுப்த பூமான் கேட்டிருக்கீங்களா லலிதா சகசராம் வருது தட்சிணா ஒரு அதனால அதுல சொல்றது சுஷுப்தியில இருந்து அப்போ சைத்தன்யம் மனசினுடைய சாட்சியாக இருக்கிறது அந்த மனசு ஹிருதயத்தில் இருக்கிறது ஓகே கோலகம் எங்க இருக்கிறது ஹிருதயம் எங்க இருக்கிறது லெப்ட் ஆர்ட்லியா ரைட் ஆர்ட் இல்லையா ஆர்ட் ஒண்ணு தான் ஞாபகம் நிறைய பேர் அத வேற டிசைன் பண்ணிருக்கா இதுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் வந்து அதுல தலை சுத்துறது அவன் வந்து ஸ்பிரிச்சுவல் வந்து உனக்கு தனியா ஆர்ட் ஒண்ணு டெவலப் ஆகும் அதுவும் அவர் தான் சொன்னார் வேற அது வேற பெரிய குரூப் டிஸ்கஸ் கஷ்டம் ஓகே இதெல்லாம் எங்கயா போயிட்டீங்கன்னா கஷ்டம் இது உபநிஷத்துல பிரமாணம் சொல்றதா அதை கவனிடு யாரோ சொன்னா எப்படியும் பிரமாணத்துக்கு எப்பவுமே பிரமாண வேதத்துல இருக்கா சொல்லு உபநிஷல் யாரு சொன்னாலும் ஒத்துக்கலாம் அது தள்ள தெளிவா அதாவது பிரமாண ஜன்யம் ஞானம் நம்ம இஷ்டத்துக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கிறது எஸ்பீரியன்ஸ் சொல்ல சன்ரைஸ் சன் செட் இருக்கிறது இது எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அனுபவத்தில் சொல்றேன் சொன்னு வச்சுக்கோ சொல்றேன் அனுபவம் சத்தியம் வேற ஒண்ணா இருக்கிறது மேலோட்டமா பார்க்கும்போது அது வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமா இருக்கிறது டீப்பா விசாரித்து பார்க்கும்போது உள்ளர போகும்போது அது வேற யாருக்குதான் ஒன்னொன்று விசாரிக்கணும் விசாரித்து பார்க்கிறது தான் தத்துவம் தத்து பத்து பேசுறது தத்துவம் இல்லை தத்துவம்ன்றது நிறைய பேர் நினைச்சிருக்கான் அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு உதவாதது ஒண்ணு எதுவோ சாமியார் பசங்க கொஞ்சம் பேர் உட்காந்து எங்கோ உட்காந்து பேச்சு ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத பேச்சு அப்படின்னு நினைச்சிருக்கான் உங்க வீட்லயே உங்களை பத்தி ஏதாவது உறு காசு சம்பாதிக்கிற இடத்துக்கு போகலாம் இங்க எதுக்கு போசு சம்பாதிச்சா எப்படி இருக்கா அப்படியே சந்தோஷத்துக்கு உச்சி விசாரிச்சு அவனுக்கு தான் துக்கம் இருக்கிறது எனக்கு தான் துக்கம் இருக்கு போயிட்டு வரேன் ரெண்டு பேரும் துக்கம் மாதிரி இருக்கட்டுமே அப்படி வேணா சொல்லிக்கலாம் அதனால இந்த ஹிருதயம் எங்க இருக்கிறது அப்படின்னா அந்த ஹிருதம் சென்டர்ல இருக்கிறது யோகா சென்டர்ல இருக்கிறது அதனால இந்த நாடிகள் சங்கமாகற இடத்துல இருக்குப்பா ஹிருதயம் எங்க ஹிருதயம் இருக்கிறதோ அங்க நாடிகள் உற்பத்தி ஆகிறது ஓகே எது மாதிரி இந்த சைக்கிள் வீல் இருக்கு இல்லையா சைக்கிள் வீல் ஹப் இருக்கு ஹப் பார்த்திருக்கீங்களா ஹப்னா உள்ள ஹப் தான் சென்டர் அந்த ஹப் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஓகே அதுல வந்து இப்படி இப்படி இப்படி கோத்து இருப்பாங்க சைக்கிள் அது ஐஏஎஸ்ல ஒரு சார் இருக்க ஒரு கொஸ்டின் எத்தனை வந்து ஸ்போர்ட்ஸ் கம்பி இருக்கு பெரிய கேள்வி பருது புத்தி வளர்க்குற மாதிரி ஒன் வர்டு ஆன்சர் அது எத்தனை ஸ்போர்ட்ஸ் கம்பி இருக்குது கஷ்டமான அறிவு அறிவோட கேட்கறதுக்கு நிறைய இருக்கிறது ஏதோ எனக்கு அந்த கேள்வி கேட்ட கேட்கணும் ஒத்துக்கவும்ல அந்த கேள்விய அது வந்து இன்டலக்சுவல் கேள்வியே கிடையாது இன்டலக்சுவல் சம்பந்தமே கிடையாது அதனால சைக்கிள் அப் இருக்க இந்த சைக்கிள் வீல் இருக்கும் கனெக்ஷன் பண்றது இந்த ஸ்போர்ட்ஸ் கம்பி இந்த கனெக்ஷன் பண்றது ஹப் அந்த ஹப் தான் கிருதயம் ஓகே சென்டர் இந்த நாடிகள் எல்லாம் போய் சேர்ற இடம் எது இந்த சேர்ற இடம் எது இருக்கு ஹப் அதுதான் சென்டர் ஓகே யுவர் பாடி தான் அப்ப இந்த உடம்புல இருக்கிற கூடுற மையம் இருக்கு இந்த ஹிருதயம் இந்த ஹிருதயத்துல தான் அந்த கோலகம் எங்க இருக்குன்னா இங்க நாடி சிஸ்டம் இருக்கிறது அது பிரஸ்னோ உபநிஷத்து அது சொல்றது இங்க வந்து நூத்தி ஒரு மெயின் நாடிஸ் இருக்கிறது நூத்தி ஒரு மெயின் நாடிஸ் இருக்கிறது அது ஒண்ணு வெரி ஹியூ சிஸ்டம் நாடி நரம்பு கிடையாது நாடிய வந்து பண்ண முடியாது சரீரத்தை சேர்ந்தது நாடி சிஸ்டம் வந்து சூக்ம சரீரம் சூக்ம சரீரம் சொன்னாலே பார்க்க முடியாதுன்னு அர்த்தம் அதை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நம்ம பாடியில அவ்வளவு நம்ம பாடிக்குள்ள நாடியில் சேர்ற இடம் தான் அந்த கோலகம்தான் ஹிருதயம் அந்த ஹயம் தான் அந்த மனசுக்குள்ள இருக்கிற வருகின்ற சாட்சி விட்னஸ் இருக்கிறது யுவர் ஆத்ம சைத்தன்யம் அந்த ஆத்ம சைத்தன்யத்தை நீ புரிந்து கொள் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது மீதி என்ன சொல்றது நாளைக்கு விரிவா பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷத்தை ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருப்போ நமக